மதினாவில் முதல் கட்டம் புதிய சமூகம் அமைத்தல் நபி சொல்லுல்லா ஹாலிஹி வசல்லம் மதினாவில் நஜ்ஜார் கிளையினரின் இல்லத்திற்கு ஹிஜிரி ஒன்றில் ரபியுலவ்வல் பிறை பனிரெண்டு வெள்ளி கிழமை கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழில் வந்தார்கள் முதலாவதாக அபு ஐயூப் அன்சாரியின் வீட்டுக்கு அருகிலுள்ள இடத்தில் இறங்கி இன்ஷா அல்லாஹ் இங்குதான் தங்குமிடம் அமையும் என்று கூறிவிட்டு பின்பு அபு ஐயூப் அல் அன்சாரியின் வீட்டிற்கு சென்றார்கள் அல் மஸ்ஜித் அந்நபவி இதற்கு பின் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் மதினாவில் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி பள்ளிவாசல் ஒன்றை அமைப்பதாகும் இந்த பள்ளிவாசலைத்தான் அல் மஸ்ஜித் அந்நபவி நபி அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் என்று சிறப்பாக சொல்லப்படும் தங்களது ஒட்டகம் முதன் முதலாக இடத்தையே நபி அவர்கள் பள்ளி கட்டுவதற்காக தேர்வு செய்தார்கள் அந்த நிலம் ரெண்டு அனாதைகளுக்கு சொந்தமாக இருந்தது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 பணியின் போது ஆர்வமூட்டும் சொற்களை கூறி வந்தது தோழர்களுக்கு வேலையில் மிகுந்த உற்சாகத்தை அளித்தது தோழர்களும் உற்சாகம் மிகுந்து நபி பணி செய்ய நாம் அமர்ந்தால் அது வழிகட்ட செயலல்லவோ என்று கவி பாடி கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தில் இணை வைப்போரின் கபறுகள் அதாவது அடக்க ஸ்தலங்கள் சில இருந்தன மற்றும் இடிந்த கட்டடங்களும் சில பேரித்த மரங்களும் கற்கத் என்ற மரங்களும் இருந்தன நபி சொல்லா ஹலேஹி வசல்லம் அவர்களின் கட்டணக்கிணங்க கபறுகள் தோன்றி எடுக்கப்பட்டு இடத்தில் புதைக்கப்பட்டன இடிபாடுகள் அகற்றப்பட்டு தரை சமமாக்கப்பட்டது மரங்கள் அனைத்தும் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டன அந்த மரங்கள் கிப்லா திசையில் வரிசையாக நட்டு வைக்க பட்டன அப்போது கிப்லா பைத்துல் மொக்தசை நோக்கியிருந்தது தொழுகையில் முன்னோக்கி நிற்கும் திசையை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 பள்ளியின் அஸ்திவாரம் மூன்று முளத்தில் போடப்பட்டது பள்ளியின் ஒரு பக்கத்தில் கல்லாலும் மண்ணாலும் சில அறைகள் கட்டப்பட்டன பேரித்த மரங்களாலும் அதன் மட்டைகளாலும் அந்த அறைகளின் முகடுகள் அமைக்கப்பட்டன இவை நபி சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மனைவிமார்களுக்கென கட்டப்பட்ட அறைகள் இந்த அறைகள் கட்டி முடிக்கப்பட்ட பின் நபி அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி ரோதியுல்லாஹ் அன்ஹூ அவர்களின் வீட்டிலிருந்து அந்த அறைகளுக்கு மாறிவிட்டார்கள் ஆதாரம் சஹிஹுல் புகாரி அந்த பள்ளிவாசல் தொழுகை நிறைவேற்றுவதற்கு உண்டான இடம் மட்டுமல்ல மாறாக முஸ்லிம்கள் மார்க்க கல்வியையும் அதன் போதனைகளையும் கற்றுத் ஒரு பல்கலைக்கழகமாகவும் பள்ளிவாசல் விளங்கியது சண்டையிட்டு பிளவுபட்டு விரோதம் கொண்டுள்ள பல கோத்திரத்தினர் தங்களது விரோதத்தையும் பகைமையையும் மறந்து அன்புடனும் நேசத்துடனும் ஒன்று பழக தோழமை நட்பு கொள்வதற்கு ஏற்ற சங்கமாகவும் அது விளங்கியது முஸ்லிம்களின் அனைத்து காரியங்களையும் நிர்வகிப்பதற்குரிய செயல் திட்டங்களை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 அதான் பாங்கு மார்க்கமாக்கப்பட்டது இந்த ஒளி உலகத்தின் மூளை முடுக்குகளை உழுக்கியது ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை லஇலாக இல்லல்லாஹ் முகம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அல்லாகவே உயர்ந்தவன் முகமது ரசூலுல்லாஹுவின் மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் இந்த உலகத்தில் உயர்ந்தது என்பதை பறைசாற்றுகிறது இந்த அழைப்பு முறையை சிறந்த நபித்தோழர்களில் ஒருவரான அப்துல்லா இவ்நு ஜ இவ்னு அப்து ரப்பீஹி பதியுல்லாஹ் அன்கு என்பவர் கனவில் பார்த்து நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களிடம் தெரிவிக்கவே அதை நபி அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இதே கனவைத்தான் உமர் இப் அஹத்தா பிரதியுல்லாஹ் அனு அவர்களும் கண்டார்கள் இதன் முழு சரித்திரம் ஹதீஸ் நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன ஆதாரம் சுனானு தீர்மீதி சகோதரத்துவ ஒப்பந்தம் ஒற்றுமை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 அனஸ் இபுணு மாலிக்கின் இல்லத்தில் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படி சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் மொத்தம் தொன்னூறு நபர்கள் அதில் பாதி முஹாஜிர்களும் பாதி அன்சாரிகளும் இருந்தார்கள் இவர்களில் ஒருவர் மற்றவருடன் நட்பு வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் ஒருவர் மரணித்துவிட்டால் அவரின் இரத்த உறவினர்களை விட இவரே அவரின் சொத்துகளுக்கு வாரிசாவார் ஆனால் பத்ரு நடைபெற்றதற்கு பின்பு இனி அல்லாஹ் உடைய கட்டளைப்படி உங்கள் உறவினர் ில் உள்ளவர்களே ஒருவர் மற்றவருக்கு ஏற்றமானவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் எழுபத்தி ஐந்து என்ற வசனம் இறங்கிய பின் உடன்பெறவா சகோதர சொத்துரிமை சட்டம் ரத்து செய்யப்பட்டு சகோதரத்துவ உடன்படிக்க மட்டும் நிரந்தரமாக்கப்பட்டது சிலர் நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் இரண்டாவது முறையாக முஹாஜிர்களுக்கு மத்தியில் மட்டும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அதாவது ஒரு முஹாஜிரை மற்றொரு முஹாஜீருக்கு சகோதரராக ஆக்கினார்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் முதலில் கூறப்பட்ட கருத்துதான் ஏற்றமானதாகும் ஏனென்றால் முன்னரே முஹாஜிர்களுக்கிடையில் இஸ்லாமிய சகோதரத்துவம் இருந்தது குல கோத்திர ஒற்றுமையிலும் மக்காவைச் சேர்ந்தவர்கள் என்பதிலும் சகோதரர்களாக இருந்ததால் அவர்களுக்கு மத்தியில் புதிய ஒரு சகோதரத்துவ உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டுமென்ற அவசியம் இல்லை ஆனால் அன்சாரிகளுடனான முகாஜிர்களின் நிலைமை அப்படியல்ல அன்சாரிகளுக்கும் முகாஜிர்களுக்கும் இடையில் இஸ்லாமிய சகோதரத்துவத்துடன் தனிப்பட்ட நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரத்துவ உடன்படிக்க அவசியமாக இருந்தது ஆதாரம் ஜாதுல் மகாது நபி சொல்லா அலி வசல்லம் அறிமுகப்படுத்திய சகோதரத்துவத்தின் அடிப்படை நோக்கம் என்னவென்றால் அறியாமைக்கால இனவெறியை ஒழிக்க வேண்டும் நிறம்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 அவர்கள் சகோதரர்களாக ஆக்கினார்கள் அப்போது அப்துல் ரஹ்மானிடம் அன்சாரிகளில் நான் வசதி பணக்காரன் என் செல்வங்களை இரண்டு பங்குகளாக்கி தங்களுக்கு ஒரு பங்கை வழங்கி விடுகிறேன் எனக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் இருவரில் யாரை பிடிக்குமோ உமக்கு பிடித்த அந்த பெண்ணை நான் விவாகரத்து செய்து விடுகிறேன் அவர் இதா காலத்தை முடித்துவிட்டால் நீங்கள் அந்த பெண்ணை மனமுடித்துக் அல்லாஹ் உங்களுக்கு நலமும் வளமும் வழங்கட்டும் அது தங்கள் குடும்பத்திலும் பொருளிலும் ஏற்படட்டும் எனக்கு தங்களது கடைத்தறி எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள் அது போதும் என்று அப்துல் ரஹ்மான் ரதுல்லாஹ் அணுகுவர்கள் கூறினார்கள் கைனுக்காவினரின் கடைத்திரு அவருக்கு காட்டப்படவே அப்துல் ரஹ்மான் ரஜாஹ் அன்ஹூ கடைத் சென்று வியாபாரம் செய்து கொஞ்சம் பாலாடை கட்டி மற்றும் வெண்ணெயை லாபமாகப் பெற்று வீடு திரும்பினார்கள் மறுநாளும் அவ்வாறே தொடர்ந்து வியாபாரத்திற்குச் சென்று அல்லாஹுவின் அருளை அதிகமதிகம் சம்பாதித்தார்கள் பின்பு ஒரு நாள் அவர் நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களைச் சந்தித்த போது அவர் மீது வாசனை பொருளின் அடையாளம் பட்டிருந்தது அவரிடம் நபி சொல்லாஹ் அலைய் வசலம் என்ன மகிழ்ச்சியான செய்தி என விசாரித்தார்கள் அவர் நான் நேற்று ஒரு அன்சாரிப் பெண்ணை திருமணம் செய்தேன் என்றார் எவ்வளவு மனக்குடை கொடுத்தீர்கள் என்று நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் கேட்க கால் தீனார் பெருமானம் உள்ள சிறு துண்டு தங்கம் என அப்துல் ரஹ்மான் ரஜயல்லாஹ் அன்கு பதில் கூறினார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்களிடம் அன்சாரிகள் நமக்கும் நமது சகோதரர்களான முஹாஜிர்களுக்கும் பலன்தோறும் பேரித்த மரங்களை பங்கு விரித்துக் கொடுங்கள் என்றார்கள் நபி அவர்கள் முடியாது என மறுத்துவிட்டார்கள் அப்படியென்றால் எங்களுடன் அவர்கள் வரும் பலா நாம் அவர்களை கூட்டாக்கிக் கொள்வோம் என்று அன்சாரிகள் கோரினார்கள் அதனை முஹாஜிர்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஆதாரம் சஹி குல் புகாரி இந்த நிகழ்ச்சிகள் முஹாஜிர்கள் மீது அன்சாரிகள் கொண்டிருந்த ஆழமான பிரியத்தையும்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 ஆறு ஓர் இறை நம்பிக்கையாளர் ஒரு காஃபீருக்காக மற்றொரு இறை நம்பிக்கையாளரை கொலை செய்யக்கூடாது அதாவது வாரிசில்லாத காஃபீர் கொலை உண்டதற்காக அந்த காஃபீருடைய முஸ்லீமான நண்பர் கொலையாளியான முஸ்லீமை கொல்லக்கூடாது ஏழு ஓர் இறை நம்பிக்கையாளருக்கு எதிராக ஒரு காஃபீருக்கு இறை மறுப்பாளருக்கு உதவி செய்யக்கூடாது எட்டு அல்லாஹுவின் பொறுப்பு சமமான ஒன்றே ஈமான் கொண்டவர்களில் தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவர் பிறருக்கு கார்மானம் பாதுகாப்பு கொடுக்கலாம் தங்களில் ஒருவர் கொடுக்கும் கார்மானத்தை பாதுகாப்பை மற்ற அனைத்து இறை நிறைவேற்ற வேண்டும் அதில் பங்கும் கூடாது ஒன்பது யூதர்களில் யார் நம்மை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யப்படும் அவர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளப்படும் அவர் மீது எவ்வித அநியாயமும் இழைக்கப்பட அவருக்கு எதிராக பிறருக்கு உதவி செய்யக்கூடாது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 குரைிகளின் உயிர் பொருளுக்கு கார்மானம் பாதுகாப்பு கொடுக்க கூடாது மேலும் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எதிராக ஒரு இணை வைப்பவரை முஷ்ரீக்கை பாதுகாக்க கூடாது பதிமூன்று ஒரு முஹ்மீன் ஈமான் கொண்டவர் மற்றொரு மூமீனை ஈமான் கொண்டவரை குற்றமின்றி கொலை செய்து விட்டதற்கு தக்க ஆதாரம் இருப்பின் அவரையும் பழிக்கு பழி கொலை செய்யப்படும் ஆனால் கொலை செய்யப்பட்டவரின் உறவினர் மன்னித்து அவரை விடுவிக்கப்படும் பதினான்கு இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் கொலை செய்தவனுக்கு எதிராக ஒன்று சேர கொலை செய்தவனுக்கு எவ்வகையிலும் உதவி செய்யக்கூடாது பதினைந்து இறை ஒரு விஷமக்காரனுக்கு கழகம் செய்பவனுக்கு உதவி செய்யக்கூடாது அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது எவர் ஒருவர் ஒரு விஷமக்காரனுக்கு உதவி செய்கிறாரோ அல்லது அடைக்கலம் கொடுக்கிறாரோ அவருக்கு மறுமையில் அல்லாஹுவின் சாபமும் கோபமும் உண்டு அவருடைய கடமையான உபரியான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது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 ஒருவர் நபி சொல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களிடம் இஸ்லாமில் சிறந்த செயல் எது என்று கேட்டதற்கு நபி அவர்கள் உணவளிப்பது தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்வது என்று கூறினார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி அப்துல்லா இபனுசலாம் ரோதியாஹ் ஒன்பவர்கள் கூறுகிறார்கள் நபிசுல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்தவுடன் நான் அவர்களை சந்திக்க சென்றேன்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 யாருடைய தீங்குகளால் ஒருவரின் அண்டை வீட்டார் நிம்மதியற்று போவாரோ அவர் சுவனம் செல்ல மாட்டார் ஆதாரம் சஹீ முஸ்லிம் நபி அவர்கள் கூறினார்கள் எவரின் நாவு கையின் தீங்கிலிருந்து முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றார்களோ அவரே முஸ்லீம் ஆவார் ஆதாரம் சஹீகுல் புகாரி மேலும் கூறினார்கள் தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பும் வரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக மாட்டீர்கள்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 ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் மேலும் நபி சல்லுல்லா அலி வசலம் கூறினார்கள் பகைமை கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் புறக்கணிக்காதீர்கள் சகோதரர்களாக அல்லாஹுவின் அடிமைகளாக வாழுங்கள் ஒரு முஸ்லீம் தனது சகோதரரை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்து ஒதுக்கிட வேண்டாம் ஆதாரம் சஹி உல் புகாரி மேலும் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார்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 மேலும் கூறினார்கள் பூமியில் உள்ளவர்களின் மீது கருணை காட்டுங்கள் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்டுவான் ஆதாரம் சுனன் அபுதாவு சுனனு உத்திர்மிதி மேலும் கூறினார்கள் தனது அருகில் உள்ள அண்டை வீட்டார் பசியோடு இருக்க வயிறு நிரம்ப சாப்பிடுபவர் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் ஆதாரம் பைஹக்கி இறை நம்பிக்கையாளரை இயேசுவது பெரும் பாவமாகும் அவரிடம் சண்டை செய்வது இறை நிராகரிப்பாகும் ஆதாரம் சஹிகுல் புகாரி மேலும் பாதையில் இடையூறு தருவதை அகற்றுவது தர்மம் என்றும் அதை இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்றும் கூறினார்கள் ஆதாரம் சஹிவுல் புகாரி சஹி முஸ்லிம் மேலும் கூறினார்கள் தர்மம் பாவங்களை அழித்து விடுகிறது தண்ணீர் நெருப்பை அழிப்பது போல ஆதாரம் முஸ்னத் அஹ்மது திருமிதி இப்னு மாஜா மேலும் கூறினார்கள் எந்த ஒரு முஸ்லீம் ஆடையின்றி இருக்கும் மற்றொரு முஸ்லிமுக்கு ஆடை அணிவிப்பாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தின் பச்சை பட்டாடைகளில் ஓர் ஆடையை அணிவிப்பான்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 மேலும் கூறினார்கள் ஒரு பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்தாயினும் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி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 அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் கிடைக்கும் நன்மைகளையும் உயர்வுகளையும் சிறப்புகளையும் தங்களின் தோழர்களுக்கு விரிவாக விளக்கி கூறினார்கள் தங்களின் தோழர்களை அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறங்கும் குர் எப்போதும் தொடர்புடையவர்களாக ஆக்கினார்கள் எந்த நேரமும் தங்களின் தோழர்களுக்கு அழைப்பு பணியின் கடமைகளையும் தூதுத்துவத்தை எடுத்து வைக்கும் ஏற்படும் சிரமங்களையும் தெளிவாக உணர்த்துவதற்காக அல்லாஹுவின் நூலை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள் தோழர்களும் அணுதினமும் குர் ஓதும்படி செய்தார்கள் மேலும் குர் விளங்க வேண்டும் அதை புரிந்து வேண்டும் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று தங்களது தோழர்களுக்கு வலியுறுத்தினார்கள் இவ்வாறே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 இதன் மூலமே இறை தூதர்களுக்கு அடுத்தபடியாக மனித வரலாற்றில் ஒரு முழுமைத்துவம் அடைந்த சமுதாயமாக நபி தோழர்கள் விளங்கினார்கள் அப்துல்லா இப்னு மசூத் ரதியாஹ் அனுபவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒருவர் பிறரின் வழிமுறையை பின்பற்ற நாடுகிறாரோ அவர் இறந்து விட்டவர்களின் நபித்தோழர்களின் வழிமுறையை பின்பற்றட்டும் ஏனென்றால் உயிருடன் இருப்பவர் மீது குழப்பங்கள் ஏற்படுவதை அச்சமற்று இருக்க முடியாது இறந்துவிட்டவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டியவர்கள் யாரென்றால் முகமது சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களின் தோழர்களாவார் அவர்களே இந்த சமுதாயத்தில் சிறந்தவர்கள் மிக்க நல்லுள்ளம் கொண்டவர்கள் மிக ஆழமான கல்வியறிவு பெற்றவர்கள்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 மேலும் மகத்தான வழிகாட்டியான அல்லாஹுவின் தூதர் முஹம்மது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும்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 நபி சொல்லாஹு அலி வசல்லம் மதினாவில் அரசியல் அமைப்பு சட்ட ஒழுங்கு ஆகிய அனைத்திலும் முதன் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிலைத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிறுவினார்கள் அதன் மூலம் மதினாவில் புதிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் சமூகத்திற்குமான அடித்தளத்தை மிக ஆழமாக உறுதிப்படுத்தினார்கள் இரண்டாம் கட்டமாக முஸ்லீம் அல்லாதவர்களுடன்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 முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தார்கள் இவர்கள் முஸ்லிம்களின் மீது உள்ளத்தில் பகைமையை மறைத்து வைத்திருந்தாலும் வெளிப்படையாக முஸ்லிம்களை எதிர்க்கவும் இல்லை அவர்களிடத்தில் சண்டை சச்சரவு செய்யவும் இல்லை எனவே நபி சொல்லா அலிஹி வசல்லம் யூதர்களுடன் நன்மையான நல்ல உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார்கள் அவர்களுக்கு அவர்களது செல்வத்திலும் மதத்திலும் முழு சுதந்திரம் அளித்தார்கள் அவர்களை மதினாவை விட்டு விரட்ட வேண்டுமென்றோ அல்லது அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டுமென்றோ அவர்கள் நாடவும் இல்லை அதை செய்யவும் இல்லை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 ரெண்டு யூதர்கள் தங்களின் செலவுகளுக்கு தாங்களே பொறுப்பாளிகளாவர் அவ்வாறே முஸ்லீம்களும் தங்களின் செலவுகளுக்கு தாங்களே பொறுப்பாளிகளாவார் மூன்று இந்த உடன்படிக்கை உடையவர்களிடம் யார் போர் தொடுத்தாலும் அவருக்கு எதிராக முஸ்லீம்களும் யூதர்களும் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும் நான்கு யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பு நலம் நாடுதல் ஒருவருக்கொருவர் நல்லுபதேசம் செய்தல் உபகாரம் புரிதல் என்ற அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் குற்றம் புரிவதில் துணை போவது கூடாது